சமியம் நியாய கலாபேன மகதா பாரதேனச்ச உபபிரம் வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே உபபிரம் மகாபாரதத்தை கொடுத்தருளைய வேதவியாசருக்கு வணக்கம் நான்கு வேதங்கள் போதாதென்னு அவற்றின் பொருளை விளக்குவதற்காக மகாபாரதத்தை ஐந்தாவது வேதமாக வியாசர் கொடுத்து போனார் வியாச கொடுத்த மகாபாரதத்தில் யக்ஷப் பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் இன்று நாம் அனுபவிக்க வேண்டியது எண்பதாவது கேள்வி நாம நித்தியம் பார்த்து ஒரு பிராணியை பற்றிய கேள்வி நம்ம நித்தியமே சாப்பிட்டு உணவை பற்றிய ஒரு கேள்வி எண்பதாவது கேள்வி கிம் அண்ணம் எது அண்ணம் ஷோரு எது ஷோரு என்பது கேள்வி பதில் கௌஹ அண்ணம் பசுவே ஷோரு கௌஹ பசுமாடு அன்னம் ஷோரு எது சோறு எது அண்ணம் கேட்டால் பசுவே அண்ணம் கோ சம்ரக் கிலே மகாலட்சுமியே எழுந்துருள் இருக்கிறாள் ஓரோரு நாளும் பெருமாள் சன்னிதானத்தில் விஸ்வரூப தரிசனம் நிர்மால தரிசனம் காலங்காரத்தால் நடக்கிறது அந்த தரிசனத்தின் போது பசுமாடு தன் பின்புறத்தை பெருமானுக்கு நேரே காட்டிக்கொண்டு நிற்கிறது அப்ப பசுமாட்டின் துன்பத்தில் விழித்துக் கொண்டுதான் பெருமானை அவ்வளவு உயர்ந்தது காரியத்தையும் காரணத்தையும் ஒன்றாக சொல்லுவதிலே தவறு கிடையாது தாயைப் போல் பிள்ளை நூலை போல் சேலை என்று சொல்லுகிறோம் அத போல ஏன் பசுன்னு அண்ணம் சொல்றாருன்னா பசுவுடத்திலிருந்துதான் அன்னமே கிடைக்கிறது பசுவு நிலத்துல அண்ணம் கிடைக்கிறதா இல்லையே நிலத்தில் விளைத்து தானே கோதுமை சாப்பிடுறோம் நிலத்துல விளைஞ்சு தானே நெல்லு அரிசி சாப்பிடுறோம்னா அதெல்லாம் எப்ப சாப்பிடுறோம் வயசான பிற்பாடு ஒரு குழந்தை பிறந்தவுடன் பால் குடிக்கிறது தாய்ப்பால் குடிக்கும் ஆனா தாய்ப்பாலு கடுத்தா போலே பசுவின் பாலை தான் குடிக்கிறது அப்ப நாம் திறந்த போது நமக்கு சோராக இருந்தது பசு கொடுத்த பாலே அதனால் கௌஹ அ அசுமா நமக்கு பால் பசுமாடு கொடுக்கும் பால் தான் நமக்கு அன்னம் அமிர்தமயமானது அமுகமாக ஊட்டப்படுகிறது பாலாட வச்சுக்கிறோம் கிண்டி வச்சுக்கிறோம் குழந்தை வாயோட புகத்துகிறோம் இது எப்படி இருக்கும்னா பகவான் மோகினி அவதாரம் எடுத்து அமுகத்தை கடைந்தெடுத்து அதை தேவர்களுக்கு ஊட்டி விட்டாரல்லவா ஏஷ கேவானந்தயாதி உபனிஷத்து சொல்றது தன்னுடைய பாலே போல் சீர் பகவானுடைய குணங்கள் பால் போன்ற அமுதமயமாக இருப்பவை அந்த குணங்களாக அமுதத்தை ஊட்டி விடுகிறார் அன்னத்தை கொடுக்கிறாள் குழந்தைகளுக்கு அதே போலத்தான் இங்கேயும் பசுமாடு என்னும் தாய் தன் குழந்தைகளான நம் அனைவருக்கும் அன்னமாக பாலை கொடுக்கிறது அப்ப பால் தான் நாம முத முதல்ல சாப்பிட்ட அன்னம் சோரு அதனால கவுஹு அண்ணம் இது முதல் பொருள் வச்சு அதுக்கு அடுத்ததுன்னா நிஜமாவே பசுமாடு எது நமக்கு கொடுக்கிறதோ அது வயசானா கூட நமக்கு நல்லது பண்ணும்னா என்ன உபனிஷத்து சொல்லுகிறது தஸ்மாத் அண்ணன் பதுச்சி ஆகையால் இது அன்னம் என்று சொல்லப்படுகிறது எது பூதானி உண்ணுகிறது உண்ணப்படுகிறது அதனால அன்னம் உண்ணும் உண்ணப்படும் அண்ணம் நம்மால் உண்ணப்படும் நாம் அரிசிச்சோறு சாப்பிடுறோம் கோதுமைச்சோறு சாப்பிடுவோம் உப்புமா சாப்பிடுறோம் கேசரி சாப்பிடுறோம் எல்லாமே அன்னம் அப்ப அண்ணன் நம்மால் உண்ணப்படுகிறது அளவுக்குட்பட்டு சாப்பிட்டு இருந்தா அண்ணத்த நாம சாப்பிடலாம் ஆனா அளவுக்கு அதிகமா படுத்துன்னா நம்மளையே அது முழுங்கிவிடும் அதனாலதான் நாம அளவுக்குட்பட்டு யுக்த ஆகார விகாரசிய யுக்த தேர்மசுன்னு கண்ணன் தெரிவிக்கிறார் யுக்தமான ஆகாரம் வேண்டிய அளவு மட்டும் உணவு வேண்டிய அளவு தூக்கம் இந்த ரெண்டுமே அளவுக்கு அதிகமாக போயிவிட்டால் நம்மால் தாங்க இயலாது சாப்பாடு அளவுக்கு அதிகமா படுத்துன்னா மந்தத்தன்மை வரும் தூக்கம் அளவுக்கு அதிகமா போடுத்துன்னா புலன்கள் சோர்வே அடைந்து போய் சுறுசுறு பேப்படும் அதனால யுக்த அளவோட சாப்பாடு சாப்பிட்டுனா நாம அதை சாப்பிடலாம் அளவிறந்து சாப்பிட ஆரம்பிச்சோம்னா அது நம்மள மூழ்கிவிடும் அதனாலதான் அதுக்கு அன்னம் அத்தே உண்ணப்படுகிறது உண்ணுகிறது அதனால அதுக்கு அன்னம் பசுமாடு எதைதான் பால் கொடுக்கிறது ஆகையாலே தயிர் கட்டுகிறது ஆகையாலே மோர் கிடைக்கிறது அதுலிருந்து வெண்ணெய் திரண்டு வருகிறது அதிலிருந்து நெய் கிடைக்கிறது இத்தனையும் பசுமாட்டில இருந்து நமக்கு கிடைக்கிறது பால் கொடுக்கிறது பால உர குத்தினோம் தான் யிராடுறது தயிர கடைஞ்சோம்னா மோர் கிடைக்கிறது மோரை வெண்ணெய் தேருகிறது வெண்ணைய காக்கினா நெய் கிடைக்கிறது இந்த அஞ்சும் அப்ப பசிமாட்டு ஐந்து பொருட்கள் கிடைக்கின்றன இதெல்லாத்தையும் நாம நேரே உணவாக கொடுக்கணும் இது ஒன்னொன்னுக்கும் ஒரு பயன் உண்டு பாலுக்கு பயனுண்டோ பித்தம்ங்கிற வியாசி அதுதான் தொலைக்கும் பால் சாப்பிட பால் சாப்பிட பித்தம் தொலைஞ்சு போயிடும் பித்தம் தொலைஞ்சு போடுக்குன்னா பால் பாயசமே பண்ணி சாப்பிடலாம் அப்ப மருந்தாகவும் இருக்கிறது விருந்தாகவும் இருக்கிறது இது பாலுக்குண்டான அவசியம் தயிரும் சாப்பிட வேண்டும் நாம நினைப்போம் தயிர்னாலே கொலஸ்டரால் கொழுப்பு சக்தி அதிகம் எதுவுமே அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா தான் கொழுப்பு சக்தி இப்போ கொஞ்சம் பால் சாப்பிடறதே எந்த வைத்தியரும் வேண்டானு சொல்ல மாட்டார் கொஞ்சம் தயிர் சாப்பிடறதையும் வேண்டான்னு சொல்ல மாட்டார்கள் நிறைய கபம் குறைய வேண்டும் என்னாலோ வாத்தம் குறைய வேண்டும் என்னாலோ தயிர் அவசியம் உண்ண வேண்டும் அடுத்தது மோர் மோரை எல்லா வைத்தர்களுமே ஊத்துப்பா தயிர்ல தண்ணீர் சேர்த்து நன்கு கடைந்து மோராக்கிவிட்டால் வெயிலுக்கு எவ்வளவு சூட்டை தண்ணிக்கு போறது எது சாப்பிடலாம் வெள்ளரிக்காய் நல்லா சாப்பிடுந்தோ மோர் நல்லா சாப்பிடுந்தோ இதெல்லாம் உடம்பு கொண்டோம் குளிர்ச்சி ஏற்படுத்துங்கிற அப்ப எப்பவுமே மோர் நீர் மோர்ங்கிறது நம்ம தமிழகத்தில் வெகு கொண்டாடப்பட்டு வருகிறது ஒரு வெயில்ல போயிட்டு வந்தோட நீர்மோர் சாப்பிடுலா சொ அந்த நாள கிராம குளிர்பானங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறோம் அது ஓரளவுக்கு வெண்ணெய் கிடைக்காது வெண்ணெய்க்கு எத்தனையோ சக்திகள் உண்டு முதல்ல வெண்ணேன்னு சொன்னாலே வெண்ணை காடும் பிள்ளை கண்ணன் ஞாபகத்துக்கு வருகிறார் வெண்ணை உண்டானுனால் அது கொழுப்பு அதிகம்தான் இருந்தாலும் நீக்கப்பட்ட வெும் அதை சாப்பிட சாப்பிட மூட்டுகளுக்கெல்லாம் நன்றாக இருக்கும் நம்முடைய சக்தி அதிகரிக்கும் வெண்ணெய்க்குண்டான பயன் நெய் வெண்ணைய காய்ச்சினு சொல்றது நெய் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட சாப்பிட ஆயுள் நீடிக்கிறது அப்ப ஐந்து பொருட்களுமே நமக்கு அன்னந்தான் அளவுக்குட்பட்டு அருந்தினால் பாலும் சரி தயிரும் சரி மோரும் சரி வெண்ணையும் சரி நெய்யும் சரி இந்த அஞ்சுமே பஞ்சகவ்யம் பசுமாட்டிலிருந்து கிடைத்தவை ஆனால் உண்மையான பஞ்சகவ்யம் இந்த ஐந்து சொல்லப்படுவதில்லை பசுமாட்டனுடைய சாணகம் பசுமாட்டனுடைய மூத்தம் அந்த ரெண்டோட இதிலிருந்து மூன்று சேர்த்து தான் பஞ்சகவ்யம்னு சொல்லப்படுகிறது பசுவின் பாலாகட்டும் அதே போல அதனுடைய மூத்தமோ அதனுடைய சாணகமோ எடுக்கப்பட்ட நெய்யோ மோரோ இந்த ஐந்தையும் சேர்த்தோம்னா பஞ்சகவ்யம் ும் பசுமாடு கொடுத்தது கவ்யம் பஞ்சகவ்யம் ஐந்து பொருட்கள் பசுமாடு கொடுத்தவை இந்த அண்டிய சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் பசுமாட்டனுடைய சாணகத்துக்கு கிருமி நாசி தன்மை உண்டு அது ஒரு கிருமி நாசினி பல இடங்கள்ல நீங்க வாசல் பக்கம் முழுக்க பசுமாட்டு சாணகத்தாலே மெழுகி கோலமிட்டு பார்ப்போம் மஞ்சளா இருக்கும் வாசல் முழுக்க கிராமத்திலெல்லாம் பசுமாட்டு சாணியால மெழுகி இருப்பார்கள் பார்த்தாலே சுற்றுப்புறத்துக்குிருமி வரவே வராது அதே போல பசு மூத்தத்துக்கும் நம்முடைய வயிற்று கோளாறுகள் பலவற்றை நீக்கக்கூடிய பெருமை உண்டு அதனாலதான் பஞ்சதர்கம் சாப்பிடுறதுன்னு வச்சிருக்கா இது ஒரு பக்கத்தில் சயின்ஸ் படி பார்த்தாலும் பல நன்மைகள் இன்னொரு பக்கத்தில் நம்முடைய மதம் சனாதன தர்மம் வேத சாஸ்திரத்தின் படி பார்த்தாலும் பசுமாடு பூஜிக்கத்தக்கது நமக்கு எதான ஒரு இம்பியூரிட்டி எங்கயோ படாத பத்துன்னு வந்துட்டோம் எங்கெங்கோ போயிட்டு அனாச்சாரம் ஏதிருந்தாலும் வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே பெருமாளை நமஸ்காரம் பஞ்சகவ்யம் சாப்பிடுறது நமக்கு இருக்கிற குறபாடுகளை நீக்கிவிடும் என்ன சனாதன தர்மத்திலையும் நம்பிக்கை அப்ப தர்மத்தின் பார்த்தாலும் பஞ்சகவ்யம் ஏற்றம் சயின்ஸ் படி பார்த்தாலும் பஞ்சகவ்யத்திற்கு ஏற்றம் உண்டு அதனாலதான் எது அண்ணம் பிறந்தவுடன் பசுவே அண்ணம் தெரிவித்தார் இது முதல் அர்த்தம் மேலெழுந்த வாரியான பொருள் அடுத்தது பார்ப்போம் உள்ளுரை பொருள் பார்ப்போம் எது அன்னம்னால் அண்ணம் சோறு நம்மால் அனுபவிக்கப்படுவது அதை நாம் உண்டு கழிக்கிறோம் உண்டு கழிக்கிறோம்னு சொல்லச்சே உண்டவுடனே கழிப்பு வருதுன்னு தெரியும் களைப்பும் வரும் கழிப்பும் வரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே உண்ட மயத்தம் தொண்டருக்கு முண்டு அப்படி கொஞ்சம் தலை சுத்தராப்புல இருக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து கலைங்க சாப்பிட்ட உடனே வெயில போகாதே சாப்பிட்ட உடனே நடக்காதுங்கிறோம் ஏன்னா நம்ம சாப்பிட்ட உடனே அந்த சாப்பாட்டை ஜீரணிக்கிறதுக்கு நிறைய ரத்தம் வயத்த நோக்கி போயிடும் அதனால மூளையை நோக்கி போற ரத்தம் சர்ச்சு குறையும் அதனாலதான் சர்ச்சு தலை சுத்தராப்புல இருக்கு ஆயாசமா இருக்கு கண் அழுத்தராப்புல இருக்கும் உட்காந்து விடும் ஒரு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது தன்னடையே சரியா போடும் அப்ப சாப்பிடறோம் சாப்பிட்ட உடனே களைப்பும் ஏற்படுகிறது கழிப்பு ஏற்படுறது அது அன்னம் அத சாப்பிட்ட உடனே ஆனந்தம் ஏற்படுகிறது இந்த அன்னம் வெறும நாம கண்ணால பார்க்கிற சோறு மட்டும் அல்ல பின்ன எது கண்ணால் பார்க்கப்படும் எல்லா உருவங்களும் காதால் கேட்கப்படும் எல்லா ஒலிகளும் நாவால் சுலைக்கப்படும் எல்லா பொருட்களும் மூக்கால் முகரப்படும் அனைத்து வாசனை திரவியங்களும் கையால் தொடைப்படும் அனைத்து பொருள்களும் இவை இத்தனையுமே தான் இப்ப சொல்லப்படுது அப்ப கவுஹு அன்னம் பசுவே அன்னம் என்னால் இவ்விடத்தில் பசு என்று இந்திரியங்களாலே புலன்களாலே நன்கு அனுபவிக்கப்படுகிற சப்த ரூப ரச கண்டங்கள் ஆகிய ஐந்துமே குறிக்கப்படுகின்றன அப்ப பசுமாட்டை இந்திரியம் குலங்கள்னு வச்சிருந்தோம் நம்ம கண்ணே பசு காதே பசு மூக்கே பசு நாக்கே பசு தோலே பசு இதை பசுன்னு வச்சுக்கோ அடுத்தது இந்த பசுவினால நாம எதை உண்ணுகிறோம் இந்த பசுவினால எதை அனுபவிக்கிறோம் கண்ணாலே உருவத்தை கண்டு அனுபவிக்கிறோம் காதுகளாலே ஒலியை கேட்டு அனுபவிக்கிறோம் மூக்காலே மனத்தை நுகர்ந்து அனுபவிக்கிறோம் நாற்காலே சுவைக்கு அனுபவிக்கிறோம் தோலாலே தொற்று அனுபவிக்கிறோம் இந்த புலன்களுடைய அனுபவம் இருக்கே சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் சப்தம் ஒலி சப்தஸ்பர்ஷ தொடு உணர்ச்சி ரூபம் உருவம் சப்தஸ்பர்ஷ ரூபம் ரசை கந்தம் மணம் இந்த ஐந்தையும் இந்த இடத்துல அன்னம்னு சொல்லுகிறார் ஆக ஏது அன்னம் பசுவே அன்னம் பசுவே அன்னம் பசு இந்திரியங்கள் ியங்களாலே நுகரப்படும் ஐன் பெரும் பூதங்களுடைய தன்மகளான சப்தூப கண்டங்கள் ஆனா இந்த பசுமாட்டை அடக்கிறது ரொம்பவே கட்டம் பசு பால் கொடுக்கும் அதே சமயத்தில் பசுவுக்கு நிறைய நாம போட்டு பசுவும் பால் கொடுக்கும் அதுக்கு புல்லிடுகிறோம் புல்லிட்டா பால் கொடுக்கும் அதே போல நம்ம புலன்களுக்கும் எதானு இட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த புலன்களை அடக்குவதும் அவ்வளவு சுலபம் கிடையாது கட்டின பசு போல இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தரம்ப சாதுவா சமர்த்தா வீட்டோட இருக்கார் வாசலோட இருக்கார் போற இடத்துல போவது வர இடத்துல வந்து அப்படின்னு இருந்தா கட்டின பசுவாட்டம் இருக்காருமோ ஆனா இந்த பசு மட்டும் மிரண்டதுன்னு வச்சுக்கோ அதை அடக்கவே முடியாது குணமென்னும் குன்னேறி நின்னார் வெகுளி கனமேலும் காத்தல் அரிது அதே போல குரங்கள்லாம் கட்டின பசுவாட்டம் இருக்கும் எப்பன்னா மனதனுடைய அடக்கத்துக்குள் இருந்தால் ஆனா அதை திமிருண்டு மட்டுமும் போக விட்டுட்டோம் காலமாடே தேவல அந்த அளவுக்கு அது திணறிக்கொண்டு போகும் இந்திரியாணி பிரமாசீனி தெரிவிக்கிறார் இந்தியங்கள் புலன்கள் எல்லாம் அடக்க முடியாத மேயர்த்து போடும் மாடு எங்கெங்கயோ மேய போடுங்கிற மூலியம் நம்முடைய நிலத்துல மேயற வரைக்கும் நன்னா இருக்கும் புரத்தியார் நிலத்தில் மேய போனால் பிடிச்ச கட்டு வளர்ந்து அத போல நம்முடைய புலன்கள் எல்லாம் அதற்கு எது ஏற்றதோ அத பாக்குற வரைக்கும் கேட்கற வரைக்கும் சாப்பிடற வரைக்கும் நல்லா இருக்கும் ஆனா அதுக்கு எதுக்கு ஏற்புடையாததோ அந்த விஷயத்திலே அது மேயற்கு போடுறது அப்ப பசுமாடு புலன்கள் அந்த புலன்கள் வாயிலாக நாம் அனுபவிக்க கூடிய உருவமோ ஒளியோ ஊரோ நாச்சமோ இது முதலானவர்கள் எல்லாம் தான் அன்னம் அதனால ஏதா அன்னம்னு கேள்வி பிறந்தது பசுவே அன்னம்ங்கிற பதில் கிடைத்தது அதுக்கு ரெண்டு பொருள் பார்த்திருக்கோம் பசு நமக்கு பால் தொடக்கமான ஐந்தையும் கொடுக்கிறது பசு மூத்தமும் கூட நமக்கு நன்மை பயக்கின்றன பசு தெய்வமாகவே கொண்டாடப்படுகிறது பசுவினுடைய உடலிலே முப்பத்து மூன்று தேவதாக வேதங்கள் ஓதுகின்றன கோமாதா என்றே கொண்டாடுகிறோம் அதற்கு மஞ்சள் குங்குமம் விட்டு மாட்டு பொங்கல் பண்டிகையாகவே தமிழர் திருநாளாகவே கொண்டாடப்படுகிறது அப்ப ஏன் பசு அண்ணம் சொல்லக்கூடாது இன்னொரு வருஷத்திலையும் பாருங்களேன் நல்ல காலமாடு இருந்தாத்தான் அதை வைத்து ஏறிட்டு உழ அப்ப காலமாடு இருந்தா தானே அண்ணமே கிடைக்கும் ்தான் மேழு வாரியா பசு அன்னம்தான் மற்றொரு பொருள் பசுவே புலங்கள் அந்த புலங்கள் வாயிலாக நாம் அனுபவிக்கிறமே ஒலி ஊரு ஒளி முதலானவை இவை எத்தனையுமே சொல்லலாம் அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அளவோடு நாம் புதிக்க வேண்டும் அளவில்லாமல் அனுபவித்தா கண்ணால பார்த்துட்டே இருக்கலாம் அதுக்குன்னு இருபத்தி மணி நேரமும் எதிரான பார்த்துட்டே இருந்தா கண்ணு கட்டுப்படும் வாயால சாப்பிட்டுண்டே இருக்கலாம் அதுக்குன்னு இருபத்தி மணி நேரம் அரைச்சுண்டே இருந்தார் வாயே கெட்டு போயிடும் ஒரு நிமிஷத்துலாம் இருக்குமே ஒரு மனத்த மூக்கலாம் கஷ்டம் ஏற்பட்டுவிடும் அளவோட நாம் அனுபவிக்க வேணும் ஆகையால் அது அண்ணன் எண்பதாவது கேள்விக்கு பதில் இருக்கப்பட்டது பார்ப்போம் நமஸ்காரம் இந்த யக்ஷபிரஷ்னம் ஆடியோ ப்ராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேணுகுடி கிருஷ்ணன் சுவாமி உங்கள் முதலில் என்ற உங்கள் மொபலில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்